अथातो ஜன்மா சத்சுத்தக்கன்மவாதிடமேக்கணம் நியமன இந்த நம்ம படிச்சதுல இன்னொரு விளக்கம் யோக விசேஷன ஜெகதா யசோக்த விசேஷனம் ஈஸ்வரம் முக்துவா பிரதானாத் அச்சேதனாத் அனுபய அபாவாத் அபாவாத்னா சரியா அர்த்தம் சொல்லல அபாவாத்னா அபாவத்துல இருந்தோ சம்சாரியனிடம் இருந்தோ உற்பத்தி எல்லாம் தோன்றாது இப்படி எல்லாம் இருக்கு பிரதானத்துல இருந்து ஜெகது அச்சைதனமான பிரதானத்திலிருந்து ஜெகது உற்பத்தி அணுல இருந்து ஜெகது உற்பத்தி அபாவத்துல இருந்து ஜெகது உற்பத்தி சம்சாரியான ஜீவங்கிட்ட இருந்து தான் ஜெகத உற்பத்தி இப்படி எல்லாம் மதங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது அர்த்தம் ஆகா அபாவாத் சம்சாரினோவா சம்சாரினாங்கிற எல்லாமே ஷஷ்டி அபா இல்ல எல்லாம் கஞ்சன் அபாவாத் எல்லாம் எடுத்துக்கணும் அது ஒண்ணு அப்புறம் கடைசியில பார்த்ததுல சத்சு வேதாந்த வாக்கியும் ஜகதா ஜென்மாதி காரணவாதிஷு வேதாந்த வாக்கியார்டாய அனுமானமபி வேதாந்த வாக்கிய அவிரோதி பிரமாணம் நிவாரியத்தே அதாவது ஜகத்துக்கு ஜென்மாதி காரணத்தை எல்லாம் சொல்லக்கூடிய வேதாந்த வாக்கியங்கள் இருக்கும் இருப்பதாயினும் இருக்கின்றது ஆயினும் அப்படி அர்த்தம் இருக்கின்றது ஆயினும் தர்த்த கிரகண தார்டியாய அதனுடைய அர்த்தத்தை நன்றாக கிரகிச்சு திருடப்படுத்திக்கிறதுக்காக அனுமான அனுமானம் அப்படி பிரமாணம் கீதம் அவன் அனுமானம்னு கேட்டா வேதாந்த வாக்கிய அவிரோதி பிரமா அனுமான பிரமாணம் அனுமானம் பிரமாணம் பகுதி பகுத்து அப்படி இருக்கட்டும் நான் நிவாரித்தேன் நாங்க ஒன்னும் விடல கொஞ்ச நேரத்துக்கு சொல்லப்படுற அனுமான பிரமாணம் வந்து வேதாந்தத்துக்கு அவசியம் தேவைப்படுறது சோதவியோ மந்தவியோன்னு சாஸ்திரமே சொல்லி எடுத்து மந்தவியான்னு சொன்னத்தினாலே யுக்திபூர்வ சம்சய நிவர்த்தியின்னு அர்த்தம் யுக்திபூர்வக சம்சய நிவர்த்தியை சொல்லியாச்சுன்னு சொன்னா அது மனநத்த தான் குறிக்கிறது மனநத்துக்கு சொல்ற அந்த லக்ஷணம் அந்த யுக்தி அனுமானத்தை சேர்ந்தது இல்ல வேதாந்தத்துக்கு அனுமானம் அவசியமா இருக்கு வேதபூர்வத்துக்கு அனுமானமே வேண்டாங்கிற வேதபூர்வத்துக்கு அனுமானம் தேவையில்லை என்ன தர்மம் சொல்லியாச்சு நீ பண்ணுனா பண்ணணும் அனுமானம் வேண்டி கிடைக்கும் அங்க அனுமானம் கிடையாதுக்கு அனுமானம் தேவையில்லை தத்துவாஸ்திரத்துக்கு அனுமானம் அவசியம்தான் அப்படின்னு சொல்றாரு தத்துவசாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அனுமானம் அவசியம்தான் அப்படின்னு கொஞ்ச நேரத்துல சொல்லப்படுவது அதெல்லாம் வரப்ப இருக்கும் அதனால என்ன நிவாரித்து அதுக்கு இது பண்ற ஜன்மாதினாம் அப்படின் ஜன்மாதி உபன்யசார்த்ததாந்த வாக்கிய பிரதர்சனார்த்தம் இருக்கு கடைசியில கடைசியில நான் நேத்தி கூட ஒரு தன கோட் பண்ணிருக்கேன் தஸ்மாதி சூத்திரம் அனுமான உபன்யாசார்த்தம் வேதாந்த வாக்கிய பிரதர்சனார்த்தம் நிச்சயம் சூத்திர பாஷம் வந்து ஒரு தூரம் படிச்சு முடிக்கிற விஷயம் இல்லை ஒரு தரம் எந்த புஸ்தமும் நம்மள்கிட்ட அப்படி இல்லை எல்லாத்தையும் ரெண்டு மூணு வாசிக்க வேண்டியிருக்கும் ரெண்டு மூலதனும் வாசிக்கிறதுல வாழ்நாள் முழுக்க வாசித்தாலும் பூசு பூச அர்த்தம் வந்துட்டேதான் இருக்கு ஒரு ஒரு பதத்துக்கும் நிறைய அர்த்தங்கள் சொல்லணும் தான் தோன்றது பார்க்க பார்க்க நிறைய இருக்கிறதுனால குறைக்கிறது தான் யோசிக்க வேண்டும் சரி இப்ப என்ன ஸ்ருத்தி இப்ப என்ன சொல்ற அனுமான் ஜென்மாதி சூத்திரம் வந்து அனுமானம் கேவல அனுமானம் இல்லை ஸ்ருத்தி வாக்கியமாக வச்சுக்கோ ஜென்மாத்தியதாங்கதான் முதல் ஆரம்பமே பிரம்மசூத்திர அதாவது பிரம்மஜிக்யாசாங்கிறது அனுபந்த சந்திருஷ்டேன் அனுபந்த சதுஷ்டயம் வந்து சாஸ்திரம் ஆகுமோ சாஸ்திரம் ஆகாது அதனால அதாவது பிரம்மஜிக்யாசன்னு அங்கே என்ன இருக்கு சாஸ்திரம் இப்போ வந்து முதல் அத்தியாயம் பகவத்கீதையில சாஸ்திரமா ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினோராவது ஸ்லோகம் தான் சாஸ்திரமே ஆரம்பிக்கிறது அது வரைக்கும் சொல்றதுலாம் உபோத்காதம் தான் முகவிரதம் அது முதல் சூத்திரம் வந்து உபோத்காத சூத்திரம்தானே தவிர அது வந்து சாஸ்திரமாகாது ஆக்சுவலாக சாஸ்திரம் எங்க ஆரம்பிக்கிறதுனா ஜென்மாத்தியசேத்தகாரதான் சாஸ்திரம் ஆரம்பிக்கிறது अस्य அதுவும் வந்து தடஸ்த லட்சணமா பிரம்மனை சொல்றது அதெல்லாம் ஞாபகம் தடஸ்த லட்சணமாகவும் பிரம்மனை சொல்லிருக்கு சுரூப லட்சணமா சொல்லல நேரடியா சொல்ல முடியல அதனால வந்து தடஸ்த லக்னமா எடுத்து சொல்லியிருக்கேன் சத்தியம் பிரம்ம கிம் தத் பிரம்ம அப்படின்னு கேட்டா சத்தியம் அந்தம் பிரம்ம அதையும் கூடாது அப்படி சொல்லாம அப்பதான் ஐக்கியம் சொல்ல முடியுங்கிறதுக்காக நேர பிரம்மன்னு சொல்லாம அதுலையும் சொல்லணும்னு சொல்ல முடியும் தஸ்மாத் தஸ்மா ஆகாஷ் அந்த சந்தேகம் வரணும் ஏன் வந்து ஜென்மார்த்தியஸ்தக சூத்திரம் சொல்றதுக்கு பதிலா சத்ய ஜானந்தம் அப்படி முடிச்சிருக்காங்க ஒரு சூத்திரம் போட்டிருக்கலாங்க சச்சிதானந்தம் அப்படின்னு போட்டிருக்கலாங்க சத்தியானந்தம் அப்படி போட்டிருந்தா முதல் சூத்திரம் இந்த ஜென்மாத்தியசே தகவல் பரவாயில்லையான்னு தோணும் நமக்கு யாரும் எழுதியிருக்காரு அப்படி ஏன்னா ஜெகத்காரணவாதம் ஜகத்காரண விசாரம் தான் பரிசு ஆனால் அது வந்து எடுத்துகிட்டு போய் அப்படியே ஆத்மாவோட சம்மந்தப்படுத்தி நம்ம படிக்கிறோம் அப்படி ஆனா தடஸ்த லட்சணமா தான் சொல்லியிருக்கு அப்ப அடுத்தது சகாயத் சகாயமாக தர்கசிய அபுபேதத்வா தர்க்கம் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது தர்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்க தர்க்கமே எடு முக்கியம் வந்து தர்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது எங்க இருக்கு அப்படின்னு ோத்தியோமோற இச்சோருஷிசாயியம் ஆனா த பிரம்மனை சொல்றது அந்த சாஸ்திரம் சொல்ற பிரம்மனை புரிஞ்சுக்கிறதுக்கு அனுமான நமக்கு சகாயம் பண்றது ஆகையினால அனுமானத்தை வந்து என்ன சொல்வோம் உபஜீவியமே தவிர உபஜீவக பிரமாணம் வந்து ஸ்ருதி பிரமாணம் உபஜீவிய பிரமாணம் வந்து அனுமான பிரமாணம் அதை ஒட்டித்தான் இதுவே தவிர அத ஒட்டித்தான் இது இருக்கே தவிர இது கிடையாது இதுவே நேரடியா அப்ப ஸ்ருதியிலேயே சொல்லி இருக்குன்னு காட்டர் ஸ்ரோதவியான்னு முதல்ல சொல்லிருக்கு அப்புறம் மந்தவியான்னு அப்ப ஸ்ரோதவியான்னு என்ன அர்த்தம் கத்தியம் மந்த பிரித்தோ மெதாவீரானே உபசம் பேத்த இந்த கதை இருக்கு சாந்தோக புருஷத்துல அந்த காந்தார தேசத்துக்கு போறான் ஒருத்தன் படுத்துட்டு இருந்தான் ராத்திரி கட்டி போட்டாங்க ஒருத்தன் வந்து சொன்ன இங்க இப்படியே போனேன்னா இந்த பாதையில கரெக்டா போனேனா அந்த தேசத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்றான் பண்டித்தோ மேதாவி காந்தாரானேவ உபசம்பத்தேத ஏவ இக இகன்னா இங்க ஆன்மீக வாழ்க்கையில் இந்த வேதாந்தம் விசாரம் வேதாந்தத்தை விசாரணை பண்றவன் ஆச்சாரியவான் புருஷோ வேத ஆச்சாரியன் சொல்லி கொடுக்கறான் தத்துவ சீனு இவன் அதை புரிஞ்சுக்கிறான் அவர் சொல்லி கொடுத்த மரப்படியே புரிஞ்சுக்கிறான் அங்கேயும் நிறைய தத்துவம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு விற்த்திகே தேவ சத்தியம் நிறைய வந்து உதாரணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆலம் வேத கணக்கெல்லாம் போட்டு சொல்லி இருக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கோ இல்ல அங்கேயும் யுக்தி எல்லாம் சொல்லியிருக்கு ஆச்சாரியவான் புருஷோ आहे आये ये स्वयं प्रज्ञा दर्शय साहयुति तन सहायमुद्ध का ஆமையுடையம் ஆச்சாரியன் புருஷோ வேத புருஷா கீத ஆச்சாரிய ஆச்சாரியவான் புருஷகா ஏவ்ருன ஆச்சாரியன் ஆச்சாரியனை உடையவன் அறிந்து கொள்கிறான் உடையன் சிஷ்யன் அறிகிறான் அப்படின் ஆத்மனக தனுஷயத்தின் சொல்லி என்ன சொல்றார் நாங்க அனுமான பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆனால் கேவல அனுமான பிரமாணத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை சாஸ்திரத்திற்கு துணை புரிகின்ற அனுமானத்தை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அனுமானங்கிறது புருஷ புத்தினால ஊகிச்சு தெரிஞ்சுக்கப்படுறது புரிஞ்சுக்கப்படுறது கிடையாது அது அபருஷேய வாக்கியம் அபௌருஷேய வாக்கியமும் பௌருஷேய புத்தியும் சேர்ந்துதான் வேதாந்த பிரம்மஜானம் ஏற்படுது ஆகையினால புருஷ புத்தி சாகாயம் ஆத்மனஹா ஸ்ருதிஹி வானூத்த தமிாசம் நணம் நாங்க ரெண்டுக்கும் சமத்துவம் கொடுக்குறோம் ஸ்ருதி பிரமாணம் மாத்திரம் இல்லை அதெல்லாம் வந்து நிறைய சொல்லுவாங்க ஸ்ருத்தி லிங்க அதுல எழுதிருப்பாரு ரத்ன பிரபாகர் எழுதிருப்பாரு ஆதையஹா அதெல்லாம் எழுதுறதுல அவங்க சுத்தியாதயா ஆதிபதத்துக்கு ஏதாவது கொடுக்குறேன் ஸ்ருதி லிங்கம் அனுமானம் நல்லா உண்டுது ஒரு ஏழு சொல்லுவாங்க அது சுத்தியாதிகள் தமிழ் எடுத்த சுத்தியாதிகள் அதுக்கு ஏழு இருக்குது ஒரு வாக்கியத்தை நிர்ணயம் பண்றதுக்கு எத்தன இருக்கு ஆறு போட்டுருக்கு அவ்வளவுதான் வேற தெரிஞ்சவங்க அப்புறம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பேர் தெரிஞ்சு லிங்க வாக்கிய பிரகரண அனுபவம் அப்படி ஆரம்பிச்சா போயிடும் வாங்கியாவது அதனால ஒரு ஸ்ருதிமம் சார்து ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் பிரகரணம் ஸ்தானம் சமாட்சிய அனுபவம் இதெல்லாம் இத்தனை வச்சு நிர்ணயம் கொள்ளலாம் தாற்பம் சொல்லுதான் பிரசகம் பதம் லிங்கம் யோகேத்தர வாக்கியம் शेषवाक्यापेक्षण अधीता पर्याएण अधीत यहास है सबंध स्थान सज्ञा सा दृश्य सामख्या अभी चेतेषा पर पूर्वपूर्व से प्राबल्यम द्रष्टव வேதார்த்த விசாரம்னு புத்தகம் இருக்கு வேதார்த்த விசாரம் என்ன தர்ம விசாரம் தான் வேதார்த்த விசாரத்துல போட்டிருக்கு அதாவது ஸ்ருதி இருக்கணும் அப்புறம் லிங்கம் இருக்கணும் அது ஒன்னொன்னு காட்டுல பலன் ஜாஸ்தி அப்புறம் வாக்கியம் பிரதான வாக்கியம் அர்த்தம் இதெல்லாம் நமக்கு மீமாசா படிச்சாதான் சொல்ல முடியும் இப்ப நான் சொல்லி அந்த டாபிக் உள்ள நான் இறங்குறதுக்கு நான் ரெடியா இல்லை அதனால இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் பூர்வமிமாசா விதிகள் எல்லாம் கர்மகாண்டம் முழுக்க கர்மகாண்டம் எல்லாம் வந்து பாத்திரத்தை கவத்தலாமா வேண்டாமா அதை எங்க கவத்தணும் எப்ப கவுத்தணும் இப்படித்தான் இருக்கும் நிறைய அவரை வந்து இந்த மண்ணை எடுத்துட்டு வா மண்ணை எப்ப எடுக்கணும் எந்த இடத்துல எடுக்கணும் எந்த மண்ணை எடுக்கணும் எப்படி எடுக்கணும் எல்லாத்துக்கும் வந்து சில உதாரணம் சொல்லணும்னா ஒரு வார்த்த இருக்குரிய நமஸ்காரத்துல இருக்கு அது முழங்கால் வரைக்கும் பூமியை தோண்டு ஒரு வாக்கியம் சும்மா ஒரு இதுக்காக சொல்றது முழங்கால் வரைக்கும் பூமியை தோண்டு குழியா தோண்டு அந்த முழங்கால் அளவு கணக்கு பண்ணி சதுரமுட தோண்டு அதுல வந்து தண்ணியை விடு இந்த தண்ணி எந்த தண்ணியெல்லாம் விடணும் தெரியுமா நதிஜலம் மழை ஜலம் கிணத்து ஜலம் இத்தனை ஜலத்தையும் கொண்டு அதுல விடு நமக்கு ஆனால் ஒரு சந்தை நரிக்கிறதுக்குள்ள போகும்போது ஆகிடுச்சு வந்து நமக்கு இது இருக்கு வந்து இத்தனை ஜலத்தை கொண்டு விடு அதுக்கப்புறம் இந்த தாமரை இலையெல்லாம் தண்டு இருக்கு பார்த்தியா அதெல்லாம் வந்து அதில் போடும் அதெல்லாம் போடும் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து செங்கல் அது மேலே அடுக்கு அடுக்கி அதில் ஹோம குண்டத்தை ரெடி பண்ணும் அதில் ஹோமம் பண்ணும் இந்த ஆகுதியை பண்ணு இந்த மந்திரத்தை சொல்லி இத்தனை நாளைக்கு பண்ணும் உனக்கு இந்த பகம் கிடைக்கும் உடம்புல இருக்கிற வீரியம் கீழே இறங்கி போகாதுனா அடுத்து கேள்வி தண்ணி விடுத விடுறது அப்படின்னா அப்பாம் பூர குல் இந்த குதிகால் வண்டிக்கும் தண்ணி விடணும் அப்புறம் அப்பாம்பூர்த்வா குல்பத குல்பதம் புஷப்பணை புஷை புஷ்ரிய புஷப்பணை தா புஷை தாமரேனிசே அக்னி பிரணீயசமேத்த அபீஷ்டோத் தரிசபூர்ண பசு பந்தே சாத்தொரு மாசேஷூ இல்லை சூரிய நமஸ்காரம் வந்தோம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில இந்த மந்திரி பண்ணியனா அந்த பணம் கிடைக்கும்னு சொல்லணும் இதை ஒரு ஒருத்தர் விசாரம் பண்ண ஆரம்பம் இந்த பெருமா இப்படிதான் பண்ணணுமா அதில் அளவு சொல்லலையே அப்போ எந்த அளவு எடுத்துக்கிதுன்னா நீ வேறொரு விஷயத்தில் எடுத்து அந்த அளவு சொல்லியிருக்கு அந்த அளவு இங்கே எடுத்துக்கோ அதுதான் அந்த பிரமாணம் தான் இங்கே அம்மா அதுக்கு என்ன காரணம்னா எல்லாத்தையும் நிறுவிக்கணும் இது எனக்கு என்ன ஆச்சரியம்னா இவங்க எப்படி கர்மாவும் பண்ணிட்டு இதையும் விசாரம் பண்ணாங்க ஆச்சரியம் வரும் இப்ப வந்து இவங்களுக்கு காலம் பண்றதுக்குமாவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்மாவெல்லாம் வேண்டாவே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு வேதாந்த விசாரம் பண்றோம் வேதாந்த விசாரம் பண்றதுக்கு என்ன வேணும் நமக்கு நேரம் வேணும் நேரம் வேணும்னா என்ன பண்ணணும் வேலை ஜாஸ்தி இருக்கக்கூடாது வேலை ஜாஸ்தி இருந்தா நேரம் இருக்காது நேரம் இல்லைன்னா விசாரம் பண்ண முடியாது ஆக என்னால வேதாந்த விசாரத்துக்கு சன்னியாசம் கர்மா கூடாது எனக்கு என்னன்னா கர்மகண்ட விசாரம் வந்து வேதாந்த விசாரத்துக்காக பெருசா இருக்கு இரண்டாயிரம் சூத்திரம் எழுதி வச்சிருக்காங்க அதுக்கு பாஷங்கள் இப்ப வந்து அக்னிஹோத்ராதி கர்மாக்களை எல்லாம் பண்றவன் எப்படி அதை விசாரம் பண்ணுவான் எப்படி விசாரம் பண்ணுவோம் அவனுக்கும் டைம் போராது இதுவே ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு சூத்திரத்துக்கு ஆயுஷ்காரம் படிச்சாலும் போட மாட்டேங்குது ரெண்டாயிரம் சூத்திரத்துக்கு அவன் விசாரம் பண்றதுக்கு அவனுக்கு எப்படி டைம் கிடைக்கும் இது ஒரு சந்தேகம் யாருதான் தெரியல இது ஏன்னா இதுக்கு மாத்திரம் நீங்க படிக்கிறதுக்கு டைம் ஆன சொல்றீங்களா அப்ப வந்து என்ன ஒருத்தாரம் பண்ணிட்டு இருப்பான் கர்மா பண்ணிட்டு இருப்பாங்க அப்பதிலிருந்து என்ன தெரியுது அவனும் கர்மாவை பண்ணிட்டு விசாரம் பண்றான்னு அர்த்தம் பண்ணி ஆகணும் காலங்களில் சந்தி அவன்கள் நடுவில் தினம் ஸ்நானம் வரும் திருஷவன முதக்கோ பஸ்பரிசி சதுர்த்த கால அதெல்லாம் ஒரே தர்மானுஷ்டானந்தான் அப்ப வந்து இதுக்கடியில் அனுஷ்டானம் பண்ணிட்டு மண்டல மிஸ்வரர் வந்து சங்கராச்சாரியோட வாதம் பண்ணாருங்க அவர் கர்மகாண்டி தானே கர்மானுஷ்டானம் பண்ணிட்டு தானே பண்ணி ஆகணும் அப்ப கர்மானுஷ்டானம் கோபம் மற்ற நேரத்தில் பண்ணி ஆகணும் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் எப்படி இருந்தது ஒரு கேள்விகள் தான் வரும் நேரம் நமக்கு நேரம் இருந்தது அப்போ என்ன என்ன அதுக்கு ஏதாவது ஆபத்து அனுமதி இருக்கா விசாரம் பண்ணுறதுக்காக கேள்வி எல்லாம் சொல்லுவேன் முற்றும் இதெல்லாம் கேள்வி தான் இதுலாம் என்ன பதில்ங்கிறதுலாம் என்னென்னா இது வந்து என்ன தெரிகிறதுனா சன்னியாசியும் விவகாரத்தை ஏதாவது இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா தான் அவன் இடத்த பற்றி நான் சொல்லுது அவங்களுக்கும் வந்து அனுஷ்டானங்கள்லாம் இருக்குது சஞ்சாமங்கள் இருக்குது அனுஷ்டானங்கள்லாம் இருக்குது அது கடையில் பண்ணிட்டு தானே இருக்கான் அது கொஞ்சம் அக்னிஹோத்திரம் அக்னிஹோத்திரமும் பெருசு கிடையாது சோமாயசுவாக அக்னேயே சுவாக சூரியா அக்னேயா ரெண்டே ஆகுதியோடு முடிஞ்சு வச்சு அவரை வந்து மூணு அக்னியும் எரியதான்னு பார்த்துட்டு இருக்கணும் அவர்தான் விசாரம் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கணும் அவர் தான் கார்கூடத்தையும் ஆகணும் அந்த அக்ஷன அப்போ வந்து மனைவி பார்த்துப்பா ரெடி கூட பார்த்துப்பார் அக்னி அணைஞ்சு போயிடக்கூடாது அந்த மாதிரி பார்த்துட்டு வாழ்க்கை வேற இப்போ டிவி அக்னி ஹோத்துறதுக்கு வேலை இப்போ வந்து வீட்டில் அக்னி வந்து அணுஞ்சு போகாமல் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ டிவி ஆஃப் ஆகாமல் இருக்காங்க கீ வியாப்பாடு கிடக்காது யாரோ ஒருத்த மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கும் எல்லாம் சந்தேகங்கள் தான் இது வந்து சில இங்கிலீஷ் புத்தகத்துலாம் எழுதுவான் அதாவது தெளிவுபடுத்தப்படாத சில சந்தேகங்கள்னு கடைசியில் போட்டுருவான் இது புத்தகத்தை படிக்கிறோம்னா அவன் எழுதுன புத்தகம் எழுத பண்ணுவான் என்ன பண்ணுவான்னு படிச்சு படிச்சு பார்ப்பான் புரியல கடைசியில் என்ன பண்ணுவான்னா டவுட்ஸ் பின்னாடி போட்டு பிரிண்ட் அடிச்சுவான் வரும்க்கும் விளக்கு அந்த தந்தையத்தை போக்குவார் இப்ப இங்க பாப்போம் சுத்தியாதயாங்கிறது பாத்துட்டோம் இல்லையா ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமா அனுபவ அப்படி சொல்லி இதெல்லாம் இருக்கு ஸ்ருதியை காட்டிலும் லிங்கம் பலமானது பிரபலமானது லிங்கத்தை காட்டிலும் வாக்கியம் பிரபலமானது வாக்கியத்தை காட்டிலும் பிரகரணம் பிரபலமானது பிரகரணத்தை காட்டிலும் ஸ்தானம் பிரபலமானது ஸ்தானத்தை காட்டிலும் சமாக்யா பிரபலமானது சமாக்கியாவை காட்டலும் அனுபவம் பிரபலமானது ஆக இந்த வாக்கியங்களை எல்லாம் அவங்க அர்த்தம் பண்ணி நிர்ணயம் பண்றதுக்காக இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க இந்த மீமம் என்ன சொல்றாரு தர்ம ஜிஜ்யாசாயாம் இவ தர்மஜிசையை போலவே பிரம்ம ஜிஜாசாயாம் பிரம்ம ஜிக்யாசையிலும் ஸ்ருத்தியாதயா ஏவ ஸ்ருதி முதலானவைகள் மட்டுமே சேர்ந்துதான் இது நல்லா புரிஞ்சுக்கணும் பிரமாணம் அனுபவச்சவ பிரணம் அதனால வந்து என் புஸ்துல வந்து அனுபவம் போடலை அந்த புக்கில் ஆறு தான் இருக்கு கூடுதல் அனுபவம் போட்டிருக்குங்க அப்ப இந்த புத்தகத்துல இந்த குட்டி புஸ்தகத்துல வந்து சாந்தானந்தா புத்தகத்துல வந்து ஆறு தான் போட்டிருக்கா இது வந்து நான் படிச்சிருக்கேன் இந்த சாங்ஷா இது அரசு ஒண்ணு தெரியாது அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் பிரயோஜனம் இல்லை நமக்கு எல்லாம் பூர்வீமா ஒண்ணு ஒண்ணு சொல்லுவாங்க கடைசியில படிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருப்பான் இப்படி எல்லாம் இருக்குங்கிற ஒரு தகவல் தெரியும் தெரிஞ்சிருக்கிறது நல்லது தப்பு கிடையாது கிட்டு ஸ்ருத்தியாதயா அனுபவாதய அனுபவாதயம் யுக்தியா இருக்கும் அனுபவாதய ஆதையான் இருக்கு அனுபவ ஆதையா yatha samhbhavam ihapramañam". yatha samhbhavam adhana ihapramañam. anuphava edhikmalabdhinnam. kintunana brahma diknyasa yam srutyade yaha anuphavade yascha yatha samhbhavam ihapramañam. yatha samhbhavam. yatha samhbhavam na yatha yogyam. எதுலாம கிடத்தை சொல்றபோது படத்தை பத்தின்னு நினைக்கக்கூடாது மாதிரி அது யோக்கியமா இருக்கணும் தகுதியுள்ள அனுமானங்கள் அனுபவங்கள்னு அர்த்தம் யதா சம்பவம் இகப்பிரமாணம் யதாசம்பவம்னா இங்க அதனுடைய அர்த்தம் என்னன்னா ம அனுபவங்கள் இங்கு பிரமாணம் புரிஞ்சுக்கிறதுக்கு அனுகூலமான அனுகூலமான அனுகூலமான அனுபவங்கள்னா பிரமாணம் யாசம்பிரி எதனால அனுபவ அவசானவய்ச்சான பிரம்மஜான அனுபவ அவசானத்வா பிரம்ம ஜானமானது அனுபவத்தில்தான் முடிவு முடிவடைகிறது அனுபவத்தில் தான் முடிவடைகிறது அர்த்தம் பூதவஸ்து விஷயத்துவாச்ச அனுபவமாக இருப்பதை அறிந்து கொள்வதால் முடிகிறது அர்த்தம் அனுபவ அவசானத்துவத்துல அனுபவமாகவே இருக்கப்பா நாகம் அஸ்மிதி கஷ்டித்து ந பிரத்ய இதுதான் கிடைச்சோம் இருக்கே இல்லேன்னு நினைக்கிறான் எல்லாரும் இருக்கேன்னு தான் நினைக்கிறான் அப்ப அது அனுபவமா அனுபவம் இல்லாததா அனுபவ அவசானத்துவாத் விஷயத்துவாச்ச பிரம்ம ஜான சித்தவஸ்து சித்த வஸ்து விஷயம் அது மாத்திரம் இல்ல ஏற்கனவே பூதவஸ்து வந்திருக்கு விஷயம் சித்தவஸ்து அனுபவ அவசானம் ஆமா சந்தேகமே இன்னைக்கு காலமில்ல தியானம் எல்லாம் அனுபவ அவசானமா இல்லையான்னு அதனால வந்து அனுபவ அவசானம் அனுபவத்துவாத் விஷயத்துவாச்ச பிரம்ம ஜான ஏன்னா இது அனுபவமா இருக்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறது அதனால இது அனுபவம் அனுபவத்துலதான் முடியுறது அனுபவம் பிரம்ம ஜானம் எப்ப முடியறதுன்னா அனுபவம்னா திருட அபரோக்ஷான அனுபவம் எத்தகைய அனுபவங்களும் பொய்யே ஆகும் சொல்லிருக்கேன் எத்தகைய உயர்ந்த அனுபவங்களும் பொய்யே ஆகும் தாழ்ந்த அனுபவங்களும் சரி இடைத்தரமான அனுபவங்களும் சரி முதல் தரமான அனுபவங்களும் சரி கடைத்தரமான அனுபவங்களும் சரி எல்லா அனுபவங்களும் முழு பொய்யே ஆகும் அனுபவங்கள் அனைத்தும் பொய் அப்புறம் அனுபவிப்பவன் என்பதும் பொய் வஸ்து ஒன்றே மி அனுபோக்தா அப்படி அனுபோக்திருமே மிச்சா அனுபவ அப்படி மிச்ச பிரம்மை சத்தியம் அனுபோக்திரு அதிஷ்டானம் சத்தியம் அதனால அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சது அடி எல்லாம் அடி சரியான அடிது அப்படின்னா சாதாரண அக்ஷனி கிடையாது கொஞ்சம் நெஞ்சம் கொடுக்கறது உயர்ந்த அனுபவங்கிறத பத்தி அதே நம்ம இது பண்றோம் அனுபவங்கள் அனைத்தும் பொய் தானே எத்தகைய உயர்ந்த அனுபவங்கள் கிடைக்கட்டும் ஆஹா ஓஹோன்னு குதிச்சாலும் குதிக்கட்டும் அந்த அனுபவமும் பொய் தான் எது வந்ததோ அது பொய் தான் அனுபவிக்கின்ற தன்மையும் பொய்யே அது மாத்திரம் இல்ல இது அனுபவமா இருக்கிற வஸ்தூல தான் முடியறது இந்த டாபிக் அனுபவமா இருக்கிற வஸ்தித்தான் இப்ப அவர் சொல்றார் கர்த்தவியம் புருஷீன புருஷ அதின புருஷ ஆத்ம ஆரம்பிக்கிறார் இப்ப வஸ்து தந்திரம் புருஷதந்திரம் டாபிக் ஆரம்பிக்கிறது அதனால சங்கராச்சாரியார் என்ன சொல்றாரு பிரம்மன் வந்து சித்த வஸ்து அது வேதாந்த வாக்கியங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு யுக்தியை பயன்படுத்தி அதை புரிஞ்சுக்கிறதோட சரி அதில் இது வஸ்துதந்திரம் பிரம்மன் அல்ல இந்த கர்மகாண்டிகளை எப்போ பார்த்தாலும் கர்மத்தினால கிடையாதுங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்காக அதெல்லாம் சொல்றாரு கர்த்தவ்யேகி விஷய செய்ய வேண்டிய விஷயத்தில் அனுபவ அபேட்சா நாஸ்தி அனுபவ அபேஷா வேண்டாம் சொர்க்கத்தை பற்றின அனுபவம் இருந்தால் தான் சொர்க்கத்துக்காக ஹோமம் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது நீ சொர்க்கத்தை அடையறதுக்காக தான் ஹோமம் பண்ணணும் ஆகையினால அனுபவ அபேக் முதலானவைகள் தான் அனுபவம் அத பண்ண வேண்டியதுதான் இங்க வந்து அனுபவமா இருக்கிறது அங்க இந்த வார்த்தையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அனுபவ சப்தத்தை நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு சங்கராச்சரிய அனுபவ அபேக்ஷா நாஸ்தி அதாவது இப்ப நமக்கு அந்த அனுபவம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பிற்காலத்துல அந்த அனுபவம் ஏற்பட போறது இங்க அப்படி இல்லை இப்ப இருக்கிற அனுபவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது பிற்காலத்துல ஏற்பட போற அனுபவம் இல்லாமல் என்னது சாதாரணமா அபரோட்சம் என்ன பரோட்சத்துக்கும் அபரோக்ஷத்துக்கும் நம்ம சாதாரணமா என்ன சொல்றோம் பரோட்சம்ங்கிறது வந்து இப்ப கங்கோத்ரி இருக்குன்னு வச்சுக்கோம் கங்கோத்ரி வந்து நமக்கு வந்து பரோட்சம் தேனி வந்து நமக்கு பிரத்யக்ஷம் பரோக்ஷம் அபரோக்ஷம் அப்புறம் வந்து நமக்கு கங்கோத்ரி வந்து பரோட்சமா இருக்கும் நம்ம அங்க போனதுக்கு பிறகு கங்கோத்ரி வந்து நமக்கு அபரோக்ஷம் ஆயிடும் அப்ப தேசத்தகா அபரோக்ஷம் ஆயிடும் தேசத்தகா இருக்கும் வந்து குளிர்காலத்தில் போறோம் கங்கோத்திரிக்குன்னு வச்சுப்போம் ஒரு வார்த்தைக்கு சொன்ன குளிர்காலத்தில் போறோம் குளிர்காலத்துல கங்கோத்ரி பாக்கிற போது குளிர்கால அபரோ குளிர்கால கங்கோத்ரி அனுபவம் வெயில் கால கங்கோத்ரி அனுபவம் குளிர்கால கங்கோத்ரி அனுபவம் கங்கோத்ரி அனுபவம் அனுபவங்கிறது காலத்தி அந்த காலம் இருக்கு வெய்ய காலத்துல வந்து கங்கோதிரி பார்க்கிற போது ஏற்படும் அனுபவம் அபரோக்ஷம் அது வெய்ய கால கங்கோத்ரி அனுபவம் ஆனா குளிர்கால பங்கோதிரி அனுபவம் நமக்கு இருக்கா இல்ல கூடாது காலத்தகான்னு பிரிக்கிறோம் தேசத்தகா அபரோக்ஷம் காலத்தகா அப்பரோஷம் பிரிக்கிறோம் ஆத்மா வந்து எந்த தேசத்துல இருக்கு எந்த காலத்துல இருக்கு என்ன சொல்றது ஆத்மா வந்து நான் வந்து இப்ப புரிஞ்சுட்டேன் அது ஒரு நாளைக்கு ஒரு காலத்துல வருமான அது கால திருஷ்டியிலயும் கிடையாது தேச திருஷ்டியிலையும் கிடையாது இப்ப எல்லாரும் அப்படித்தானே சொல்றாங்க இப்ப பரோட்சமா இருக்கு இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு எனக்கு அது அபரோட்சம் ஆயிடும் சில ஆன்மீக சாதகர்கள் சொல்லலாம் அப்படி சொன்னா அவங்க வந்து தப்பா புரிஞ்சுட்டு இப்பவே அது அபரோஷமா தான் இருக்கு இப்பொழுதே தான் இருக்கு அதனால தானே பரோட்சம் அச்பலம் ஞானம் பிரத்ய சத் பலம் ஞானமேவா इति इपवे அசம் ஜனம் பிரச்சேரி சத் அதனால் ஜானமே தபிய ஜான பெற்ற நபேட்ச அதித்ததீனியம் சார் புருஷ அதின ஆத்மலாபத்வாச்ச கர்த்தவிய கர்த்தவிய புருஷ அதீனாத்து ஆத்ம இங்க எப்படி ஆத்மனகான்னு சொன்ன மாதிரி கர்த்தவிய கர்மமானது செய்கின்ற புருஷனை சார்ந்தல்லவோ அஹ் நிறைவு பெறுகிறது கர்மமானது ஆத்மலாபகான்னா அந்த கர்மத்தினோட வந்து கர்மங்கிற அர்த்தத்தை கொடுக்குறது கர்மமானது புருஷனை சார்ந்து நிறைவு பெறுகிறது புருஷனை சாராமல் கர்மமானது நிறைவுகிறது ஒரு கர்மம் இருக்கிறது என்றால் அந்த கர்மம் எப்பொழுது அது அது தன்னுடைய பயனை அடையும் அப்படின்னு சொன்னா மனிதனை சார்ந்துதான் அது பயன் அடையும் ஆக புருஷ புருஷ அதீன அந்த இது பிரிக்கிறதுனால விதம் புருஷ அதீன ஆத்ம லாபத்துவாச்ச कर्तव्य कर्मश अत्म आत्मला अभी रुत असान भूतवस्तु विषयत्माण्यंधी अत्म्य அனுபவ அபேட்சா நாஸ்தி என்ன அனுபவ அபேட்சா நாஸ்தி பிராமணியம் கர்த்தவிய அனுபவ அபேட்சா நாஸ்தி ஒன்னு அப்புறம் என்னென்ன புருஷ அதின ஆத்மாபத் புருஷனை சார்ந்துதான் தான் நிறைவு பெறுகிறது கர்மமானது தன்னை நிறைவு செய்து கொள்ளுகிறது Vaidikam Vaidikam ம் வைதிக கர்மும்ைதிக கர்மும் செய்யணும்னா செய்யலாம் கிளாஸுக்கு வரணும்னா வரலாம் பூஜைக்கு வரணும்னா வரலாம் வராமல் இருக்கலாம் எந்த நேரம் போகலாம் கர்த்தம் ஏன்னா கர்மா கர்த்தவிய கர்மனஹா கர்த்தவிய கர்மனஹா புருஷ அதீனா அது புருஷனை சார்ந்திருக்கு அதனால சக்கியம் லௌகிக்கம் வைதிகம் சர்மா லௌகிய கர்மா இருக்கட்டும் வைதிக கர்மா இருக்கட்டும் குளிக்கிறது நான் குளிக்கலாம் நடக்கலாம் லௌகம் கர்மன்னா நடக்கிறது போறது மாதிரி வைதிகம் அதுக்கு சொல்லாரு யசா அஸ்வேன அது நம்ம சொல்லலையே அதுக்கு எே நமோ विधि प्रतिषेधाश्च विधि प्रतिषेधास्य अर्थवंतस्युः अर्थवंतस्युः विखलर्थवंतस्यः अत्रदनुने अत्र अर्थवंत अत्र अर्थवंतस्यः अत्रार्थवंतस्युः अत्रार्थवंतस्युः विकल्पोत्सर्गापवादाश्च विकल्पोत्सर्गापवादाश्च एवन्दे புருஷத்திர வந்த விசாரம் பண்ற கன்யும் புரிஞ்சுப்பீங்க விளக்கஞ்சு அஸ்வேன அப்புறம் என்ன பண்ற பத் அகர் அந்நாத் ஓஹாமலே இருக்க குதிரையில் போகலாம் இல்லாட்டி நடந்து போகலாம் இல்லாட்டி வேறு பாணியில் வேறு விதமாக காரில் போகலாம் இல்லாட்டி போகாமலும் இருக்கலாம் அதே மாதிரி அதிராத்திரே சோடசீனம் கிருண் அத்தீன் ஆதிராத்திரே இது வந்து செய்கிறதுக்கும் செய்யாமல் இருக்கிறதுக்கு உதாரணம் வைதிக உதாரணம் சொல்கிறார் அதாவது ஒரு ஒரு யாகத்தில் வந்து சோடசின்னு ஒரு பாத்திரம் இருக்கு அந்த பாத்திரத்தை வந்து எடுத்துக்கலாம் எடுக்காமலும் பண்ணலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்கு நீ இந்த சோடசி பாத்திரத்தை பயன்படுத்தலாம் பயன்படுத்தாமலும் இருக்கலாம் அது ஒன்றும் கண்ணாட்டம் ஒன்றும் தப்பு அதாவது செய்வதற்கோ செய்யாமல் இருப்பதற்கோ வைதிகத்திலையும் பிரமாணம் இருக்கு அத்திராத்திரே ஷோடசினம் இதெல்லாம் இருக்கு அப்படி வந்து இந்த சோடசின்னு ஒரு பாத்திர விசேஷம் அதை கிரிக்கிறது கிரகிக்காம இருக்கிறது அப்படிங்கிறது அந்த யாகத்துல இருக்கு அப்புறம் அது மாத்திரம் இல்ல உதிட்டே ஜகோதி அனுதிட்டே ஜு செஞ்சாகணும் முதல்ல வந்து செய்யாம இருக்கலாம் சோடசினம் கிருண்ராத்திரே சோடசினம் கிருண் சொன்னா சோடசிய இருக்கலாம் அப்ப பண்ணாம இருக்கலாம் தப்பு இல்லை இங்க எப்படி இல்ல பண்ணணும் அதை எப்ப பண்ணலாம் காலம் சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம் சூரிய உதிச்ச பிறமும் ஸ்நானம் பண்ணலாம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்நானம் பண்ணலாம் சூரியன் உதித்த பிறகும் ஸ்நானம் பண்ணலாங்கிற மாதிரி எப்படி வேணாலும் ஸ்நானம் பண்ணலாம் உதித்தே ஜுகோதி அனுதித்தே ஜுகோர்த்தி எப்படியோ புளிச்சா அது மாதிரி ஜுகோதி ஜுகோத்தின்னா ஹோமம் பண்றது உதித்தே ஜுகோத்தின்னா சூரியன் உதித்த பிறகு பண்றது அனுதித்தை ஜுகோத்தின்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பண்றது எப்படியோ பண்ணணும் நிறுத்தக்கூடாது அதில் இது செய்யாமல் இருக்கிறதுக்கு இல்லை காலத்தை நீ மாத்திக்கலாம் நீ அந்த கரு கர்மாவே பண்ணாமல் இருக்கலாம் பண்ணலாம் பண்ணினா நல்லது பண்ணலைன்னாலும் தப்பு இல்லை இப்போ வந்து பிராமணனுக்கு தர்மம் சொல்கிறாங்க இல்லையா அதாவது படிக்கிறது பாடம் சொல்றது யாகம் பண்றது யாகம் பண்ணி வைக்கிறது அப்புறம் வந்து தானம் கொடுக்கறது தானம் வாங்கிறது இந்த அருள் தொழில்ங்கிறாங்க பிராமணுக்கு ஆனா இந்த மூணு அந்த ஆறு தொழில்ல மூணு தொழில் கண்டிப்பா செஞ்சாகணும் மூணு செஞ்சாகணும் சட்டம் கிடையாது படிக்கிறது படிச்சே ஆகணும் பாடம் சொல்லி தந்தாலும் சொல்லி தராடம் படிச்சுட்டு இருக்கணும் அதே மாதிரி யாகம் செஞ்சுட்டே இருக்கணும் யாகத்தை நிறுத்தக்கூடாது அதே மாதிரி கொடுக்கணும் தானம் வாங்காட பரவாயில்ல கொடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க ஆக தானத்துல தான் தானத்தை பண்ணாம இருக்கக்கூடாது பிரதிக்கிரகம் வாங்கலைன்னு சொல்லலாம் பிரதிகிரகம் நான் வாங்கறதில்லை அப்படின்னு சொல்லலாம் நான் யாருக்கும் பாடம் சொல்கிறது இல்லை அப்படின்னு இருக்கலாம் அப்புறம் வந்து நான் வந்து யாகம் யாருக்கும் ஹோமங்கள் எல்லாம் பண்ணி வைக்கிறது இல்லை நான் பண்ணுவேன் எனக்கு ஹோமத்தை நான் செஞ்சுப்பேன் நான் தானம் கொடுப்பேன் நான் படிப்பேன் நான் படிப்பேன் யாகம் பண்ணுவேன் தானம் கொடுப்பேன் நான் வந்து பாடம் கிடைத்துறதும் இல்லை யாகம் பண்ணி வைக்கிறதும் இல்லை நான் வந்து தானம் வாங்கிறதும் கிடையாது அது வந்து இந்த மூணு ஆப்ஷன் ஆனால் இந்த மூணு கண்டிப்பாக பண்ணி இந்த மூணையும் உடனும்னா சன்னியாசியா போகணும் அப்படி சொல்லுவாங்க அனுதித்தே ஜுகோதி கருத்தும் அகர்த்தும் அன்னதாவா கருத்தும் சக்கியம் கருணும் வைதிகத்துல வந்து அன்னதாவா கருத்தும் கிடையாது லௌகிகத்துலதான் வந்து அன்னதாவா கருத்தும் வைதிகத்திலேயே அப்படி இருக்கு சில அதெல்லாம் அப்படி பண்ண இருக்கு இருபத்தெட்டு ஆகமம் இருக்குங்கிறாங்க எந்த ஆகமத்தபடியோ பூஜை பண்ணு ஏதோ ஒரு முறையில பத்ததிய வச்சு பூஜை பண்ணணும் எப்படி வேணாலும் நான் பண்ணுவேன்னு சொல்லாதே இப்படித்தான் பண்ணணும் சொல்லிப்பாங்க விதி பிரதிஷேதிஷேதம் தர்மஜிக்யாசாயாம் அர்த்தவந்த அதுக்கெல்லாம் வந்து பொருள் உள்ளதாக ஆகும் விகல்ப உற்சர்களு இருக்கு விகல்பம் இருக்கு அதுல விகல்ப விதி இருக்கு உத்சர்கிதி இருக்கு அபவாத விதி இருக்கு அதுல விகல்ப விதி உத்சவி இதை பண்ணிதான் சத்தியம் வத தர்மசரா உற்சர்கம் இருக்கு எங்கயாவது வந்து சொல்றது இல்லையா ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லையா பொய்மையும் வாய்மையிடத்து அபவாதம் எல்லா இடத்துக்கும் இல்லது அது அபவாத விதிசர்கம்னா பொது விதி அபவாதம்னா அது வந்து விளக்கு இது வந்து விளக்கு விதினு பேர் அந்த இடத்துல அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க மேவ் நிஸோ अन्यो अन्यो वेति वेति वेति ேத்தம் வந்தூத்த தெருஷந்திரம் எல்லாம் கைவலாம் அதுபடியே இங்க சொல்லுதான் அவ கைவிட் சொல்ல சொல்லாம் கர்மாவில வேணாம் சொல்லலாம் பண்ணலாம் பண்ணாம இருக்கலாம் வேற விதமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் இங்க அப்படி கிடையாது பூதவஸ்து விஷயத்துல கிடையாதுங்கிற நது வஸ்து ஏவம் அஸ்தி ஏவம் நாஸ்தி நாஸ்தி வா விகல்யத்து இது வந்து புஸ்தகம் இல்ல இது வந்து யானை அப்படின்னு எனக்கு இது யானை அஸ்தி அப்படின்னா சொல்ல முடியாது வஸ்து ஏவம் ஏவம் அஸ்தி ஏவம் நாஸ்தி இதுவா விகல்பிய விகல்பா நிகல்பியு படிக்கணும் ஏவம் வஸ்து एवम अस्ति एव नास्ति इति वा न विकल्प्यते एवम न विकल्प्यते अस्ति नास्ति इति न विकल्प्यते एवम वस्तु अस्ति नास्ति इति नैवम विकल्प्यते इववारै बेरబడతపడుదుంది विकल्पनास्तु पुरुषबुद्धयेक्षाः விகல்பங்கள்னா புருஷ புத்தி அபேட்சம் அதனாலதான் டிஃபரெண்ட் ஒப்பீனியன் வருது நம்ம எல்லாருக்கும் விதவிதமான அபிப்பிராயம் வரதுக்கு காரணம் என்ன அது யதார்த்தம் தெரியலன்னா விகல்பம் தான் யதார்த்தம் தெரியலன்னா விகல்பமா தான் இது எல்லாரும் காவின்னா வந்து யாராவது ஒருத்தர் வந்து இல்லை இது காவி இல்லை இது புது கலர் உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சு அப்படின்னு தான் தெளிவா சொல்லணும் எல்லாரும் சேர்ந்து ஒரு சேர சொல்லிட்டு இது யாருன்னு கேட்டால் சுவாமிஜி சித்வான் சுவாமிஜின் எல்லாரும் அமேதானந்தான் இப்படிப்பா சொல்லணும் இல்ல எனக்கு அவர் பார்த்தா அப்படித்தான் தோணும் சில பேர் பக்தர்கள் அப்படிதான் இருப்பாங்க அவங்க குருவை தான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க அப்படி பார்க்கறாங்கன்னு வச்சுப்போமே அதை வந்து அப்படி பார்க்கிற போது அவங்களுக்கு தெரியுறதோ அதெல்லாம் வந்து புருஷ புத்தி அபேக்ஷா நத்து வஸ்து அபேக்ஷா சொல்றாங்க இல்லையா எனக்கு நான் வந்து இஷ்டமூர்த்தியாக இந்த சாமியை கும்பிடுறேன் இது நிறைய கேள்வி வருது இஷ்டமூர்த்தியாக நான் முருகனை கும்பிடுறேன் எனக்கு வந்து அம்மன் கோயிலில் போய் பார்த்தா எனக்கு இந்த முருகன் ஞாபகம் தான் வருது என்ன பண்ணுறதுன்னு அங்கே இருக்கிறது அம்பாளா சுப்பிரமணியரா அம்பாள் தான் நம்ம நம்ம வேறு சொல்லிக் கொடுக்குறோம் சரி அம்பாலேயே நீங்கள் சுப்பிரமணியராக பாருங்க விடுறான் அம்பாளையே நீங்கள் சுப்பிரமணியராக பாருங்கோ அம்பாலேயே நீங்கள் அதான் பாருங்கோ இதாக பாருங்கோன்னு சொல்கிறோம் ஆனால் வஸ்துதந்திரம் என்னங்க வஸ்துதந்திரம் அம்பாள் தான் நம்ம வந்து பழக்கத்தில் எல்லாரும் விக்கிரம் என்ன இருக்கு அம்பாள் தான் இருக்குங்க அதை வச்சுப்போம் அது வஸ்தந்திரம் அது இல்லை வஸ்துதந்திரம் இல்லை அது கல்லுலாம் பேசக்கூடாது அதாவது வந்து வஸ்துதந்திரம் என்ன இருக்குங்க அம்பாள் விக்கிரம் தான் இருக்கு அதில் இவர் வந்து சுப்பிரமணியரை பார்னு சொல்லி கொடுத்தோம்மா நான் அது எப்படி கஷ்டப்பட்டு அவர் பாவனை பண்ணதை உடனே வந்துருக்கு இல்லையா அம்பாள் இப்படி இருக்கா அது சுப்பிரமணியன் இப்படி இருக்க மாட்டார் தோன்றதுன்னு வெங்கடாச்சரவதி பாக்குறான் இவர் வந்து அம்பாள் பக்தர் வெங்கடாச்சரவதி பார்த்தா என்ன ஒண்ணு வேறவர் நிறைய பேர் சொல்றாங்க ஆன்மீக உலகத்துல அவர் வந்து அது சொல்றாரு ஆமான்னு இவர் வேறு நம்புறார் அவர் சொல்றது சத்தியமா இல்லையான்னு இவருக்கு எப்படி சொல்ல முடியும் அவர் மேல ஒரு நம்பிக்கை சிரத்தா பக்தி இருக்கு அவர் ஒரு மகாத்மான்னு பேர் வாங்கினதுனால அந்த சத்தா பக்தினால இவங்களும் ஆமாமா அப்படின்னு சொன்ன கருப்பா காக்கா இருக்கு இது வெள்ள காக்கா அப்படின்னு சொன்னா ஆமான்னு சொல்றது நாலு பேருக்கா சொல்ற கருக்காய் வெ கருப்பு காக்கா கருப்பு கருப்புக்காய போய் நீக்க முடியும் கருப்பு காக்காயை வெள்ளையா பார்த்தேன்னா உன் கண்ணில் கோளாரு இல்லாட்டி உன் புத்தியில கோளாருஷ புத்தி அபேட்சா எல்லாம் புருஷ புத்தி அபேட்சா வஸ்து யாத்தாத்ம ஜானம் புருஷ புத்தி அபேக்ஷம் எல்லாம் ரொம்ப முக்கியம் அண்டர்லைன் பண்ணணும் வஸ்து யாத்தாத்ம ஜானம் ந புருஷ புத்தி அபேக்ஷம் வஸ்துனுடைய யாத்தாத் மூணு சுவாமி வச்சிருக்கோம் எனக்கு மூணு ஒன்றா தான் தெரியுதுண்ணா ஒருவேளை தாமிரஜானமா இருக்கும் அந்த நம்ம வந்து விநாயகர் வச்சிருக்கோம் சுப்பிரமணியர் வச்சிருக்கோம் இங்கே ரிஷிகள்லாம் இருக்கு எனக்கு பார்த்தா எல்லாமே சைதன்யமா தான் தெரியறதுண்ணா அப்படி சொல்றதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன் ஏதோ இது விக்கிரம் வந்து தனித்தனியாக தான் இருக்கு உட்கு தனியாக தான் இருக்கு எல்லாம் வந்து இது வந்து எல்லாம் புருஷ புத்தி அபேட்சமாக இவங்க கற்பனை இமாஜினேஷன் அந்த கற்பனையே சத்தியம்னு நினைக்கிறாங்க மற்றவங்க அதோட விசேஷம் அது அவருக்கு தெரிஞ்சது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது ஏங்குறாங்க இப்போ வந்து இப்போ நான் சொல்றேன்னு வச்சு நான் வந்து அங்கே பார்க்குறேன் நான் சும்மா சொல்றேன் பக்தர்கிட்ட எல்லாம் சொல்றேன் ஒரே சைதன்யம் வியாபிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் இந்த இடத்துல சும்மா சொல்லி வைக்கிறேன் உடனே அவங்க பக்கத்துல இருக்கிற எல்லாரும் வந்து சொல்றாங்க நமக்கு இந்த காட்சி வரல பாருங்க அதெல்லாம் நம்மளும் துறவுற வாழ்க்கைக்கு போகணும் போய் ஆழ்ந்து சாதனை பண்ணாதான் அந்த ஏரியா முழுக்க சைதன்யமா இருக்கிறது தெரியும் தான் ஏன்னா அவங்க அப்படி நம்புறாங்க ஏன்னா என் மேல நான் என் வார்த்தையை சத்தியம்னு நினைக்கிறதுனால அவங்க அதை நம்புறாங்க இப்படிலாம் இருக்கு உலகத்தில் அதனால இது வந்து என்ன சொல்றது புருஷ புத்தி அபேஷமா இது வஸ்து தந்திரமா என்ன சொல்றது அங்க வஸ்துதந்திரம் வேற வேற எதற்கு ஆகாசம் தெரியறது சூர் விநாயகர் இருக்கும் தட்சிணா மதிக்கு நடுவில் ஏதோ இடஒது தெரியுது இந்த பீடம் வேற இதுல மூஷிக வாகனம் வேற இருக்கு இதுவும் கல் அதுவும் கல் இந்த கல்ல இந்த ரூபம் வேற அந்த ரூபம் வேறையா இருக்கு நல்ல இருக்கா வேற வேறையா தெரியுது நல்ல ஞானம் தனி வேற என்னெல்லாமோ தெரிஞ்சா தகரா இருந்த வேற ஏதாவது தெரிஞ்சதுன்னா ப்ராப்ளம் தானே உள்ளதா இருந்தது அது இந்திரியத்துக்கு விஷயமாயிடுது அதுதான் பிரச்சனை சைத்தன்யம் வந்து இந்திரியத்துக்கு விஷயமா என்ன இப்ப வந்து நான் இந்த இடத்துல வந்து பூஜாரும் முழுக்க ஒரே சைத்தன்யம் வியாபிச்சிருக்குன்னு சொன்னா அது இந்திரிய விஷயமா பூஜா ரூம் முழுக்க சைதன்யம் வியாபிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்ற போது இப்ப புத்தகத்தை அது படிச்சா படிக்கிறவங்கன்னா அது என்ன அர்த்தம் அடிப்பாங்க அது வந்து ஜான விஷயமா எடுத்துப்பாங்களா இந்திரிய விஷயமா எடுத்துப்பாங்களா எல்லாரும் இந்திரிய விஷயமா தான் எடுத்துப்பாங்க ஆனா வேதமா என்ன சொல்றது சைதன்யம் வந்து அத்தீ இந்திரியம்னு சொல்லியிருக்கு புத்தி ஜானம் புத்தி கிராக்யம் அத்தீந்திரியம்னு சொல்லியிருக்கு புத்தி கிராஹ்யம் கத்தி இந்திரியம் அப்ப இந்திரியத்தினால சைதன்யத்தை கிரகிக்கிறேன்னு சொன்னா அவருக்கு புத்தி இருக்குன்னு சொன்னா புத்தி இல்லேன்னு சொல்றதா மேல ஒரு படி போறோம் இந்திரியத்தால சைதன்யத்தை கிரஹிக்கிறேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா இந்திரியம் சைதன்யத்தினாலதான் இந்திரியமே கிரஹிக்கிறது இந்திரிய இந்திரியம் வந்து சைதன்யத்தை கிரஹிக்கிறதுன்னு சொன்னா சொல்றவருக்கு வந்து சாதாரணமான புத்தி கூட இல்லைன்னு ியக்கு வந்து சாதாரண புத்தி கூட அவுட்டுறாங்க எனக்கு வந்து ஒன்னும் தெரியலன்னு சொன்னால நியாயம் சொல்லலாம் சாதாரண புத்தி கூட யாத்தாத்ம ஜானம் ந புருஷ புத்தி அபேட்சம் கிந்தரிவத்து தத்துன என்னது வஸ்து யாத்தாத்ம ஜானம் வஸ்து தந்திரமே தச்சப்தம் வந்து தத்துக்கோ இல்லையா தத்து வந்து தத்து வஸ்து யாத்தாத்மந்திரமேவ அது என்னவோ அதுதான் அது ஏன் இஷ்டத்துக்கு என்னவோ அதுதான் இது பிரம்மசூத்திர புஸ்தகம்னா இல்ல இல்ல இல்ல இது பிரம்மசூத்திரம் இல்ல இது பகவத்கீதை என்ன பிரம்மசூத்திரம் அது நீ ஒண்ணும் மாத்த முடியாது அது அப்படிதான் நிறைய சொல்லணும் ம வஸ்து தந்திரமேவ அதுக்கு இன்னும் திருஷ்டாந்தூழ ஏகஸ்மின் ஸ்தானோ ஸ்தானுர்வா புருஷோவா புருஷ அந்நா இம் நகி தத்துவஜானம் பதினா மனுஷனா இது வேற ஏதாவதா அப்படின்னு கேட்டா அது தத்துவஜானம் இல்லை கட்டதா அப்படிங்குறவுதான் தத்துவஜானம் விகல்பம் இருந்ததுன்னு சொன்னா தத்துவானம் கிடையாது நினச்ச அறிவு மிச்சா ஜானம் ஸ்தானுரேவ இது தத்துவம் கட்டதா அப்படிங்கறது தத்துவம் ஏன் வினா வஸ்து தந்திர அது நம்ம புத்தியைச் சேர்ந்ததில்லை அது வஸ்து தந்திரமாக இருக்கு இதெல்லாம் படிக்கணும் இதெல்லாம் படிக்காதனால தான் தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த வஸ்து தந்திரம் புருஷ தந்திரமே நிறைய பேருக்கு தெரியாது அதனால என்ன நினச்சின்ட்டு இருக்காங்க எல்லாரும் வேதாந்தத்தை உள்ளே நுழைஞ்சு படித்தா தானே தெரியும் வஸ்து தந்திரம் இருக்குது புருஷதந்திரம் இருக்குதுன்னு அதனால எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்கன்னா வேதாந்தம் வந்து வெறும் தியரி வேதம் தியரி வேதாந்தத்தை படித்தா போகிறதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை வந்து அனுபவத்துக்கு கொண்டு வரணும் அது எங்கேயிருந்து கொண்டு வரணும் அது அனுபவத்துக்கு கொண்டு வரணும்னு வேதாந்தத்தை பிடிக்காம சொல்லி அது பிரசித்தமாய் பிரச்சாரமாய் நம்ம உள்ளத சொல்லிதா இருக்க அவளை பார்த்தா இவ்வளவு வந்து கையிலயே கையிலயே வெண்ணைய வச்சுன்னு நெய்க்காக அலையிற மாதிரி கதை சொல்ற மாதிரி இவனே அதுவாக இருந்து கொண்டு அதை அடையறத்துக்கு சாதனை பண்ணி கொண்ட தத்துவம் சேவம் அதனாலதான் சாஸ்திரத்துல வேதாந்திரும் என்ன சொல்றோம் பிரம்ம ஜானத்துக்கு பிரயத்தனம் பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம் இந்த அபிர்த்திக்கு அதுக்குதான் பிரயத்தனம் ஜாஸ்தி பண்ண இப்போ தியானம் சொல்லிக் கொடுக்கற போது பொய்யுங்கிற போது எவ்வளவு பலம் இருக்கு பிரம்மன் நினைக்கிறத காட்டணும் ஜெகத்தை மித்யாங்கிற போது தியானத்துல பலம் ஜாஸ்தியா இருக்கு மனசு நீங்க எனக்கு தோன்றது உங்களுக்கு தான் அப்படியே தெரியும் நினைக்கிறேன் வந்து அனுபவி அனுபவங்கள் அனைத்தும் பொய்யே என்ன அனுபவிக்கின்ற தன்மையும் பொய்யே அனுபவிக்கின்ற தன்மையும் பொய்யே அதிஷ்டானம் ஒன்றே சத்தியம்ங்கிற போது அந்த மனசுல அந்த பலம் ஜாஸ்தியா இருக்கும் பெய்யுங்கிற போதுதான் ஜாஸ்தியா இருக்கும் நீங்க வந்து மெய்ய வந்து மெய் மெய் மெய்ன்னு சொல்ல வேண்டாம் அதான் மெய்யா இருக்குது பொய்ய வந்து நீங்க மெய்ன்னு நினைச்சிட்டு இருக்கதான் அதிகமா இருக்கு நம்ம ஒர்க்க எதுல பண்ணணும் வேலை அதிகமா எதுல பண்ணணும் மெய்ய மெய்யின்னு நினைக்கிறத அதிகமா வேலை பண்ணணுமா பொய்ய மெய்யா நினைச்சுட்டு இருக்கிறத வந்து வேலை செஞ்சு பொய்னு நிச்சயம் பண்ணணுமா எந்த வேலை பண்றது அப்படின்னா நீங்க பிரம்ம ஜானத்துக்கு ஒன்றும் பிரயத்தனமே பண்ண வேண்ட தப்பா புரிஞ்சு பொய் உண்மையை உண்மையு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம விவகாரம் சத்தியம் நம்ம வாழ்க்கை சத்தியம் நினைச்சிருக்க அதுபலமா இருக்கு நமக்கு பிரச்சனையே வந்து பலம் வந்து பிரம்மன் இந்த துக்கம் வந்து பிரம்மன் ஐயோ இந்த ஞானம் விளங்க மாட்டேங்குதே விளங்க மாட்டேங்குதே விளங்க மாட்டேங்குதுங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை விளங்கிடுச்சு இந்த பொய்யை இன்னும் மெய்யாவே தெரியுது மெய்யாவே தெரியுது மெய்யாவே தெரியுதுங்கிறத பார்க்கணும் ஆயிரம் நீங்க பண்ண வேண்டியதுன்னா என்னன்னா மெய்ப்பொருளை மெய் மெய் மெய் மெயின்னு நினைக்க வேண்டாம் பொய்பொருளை பொய் பொய்ங்கிறது திரும்ப திரும்ப நினைக்கிற தான் நிறைய பண்ணலாம் அது எவ்வளவு தரம் பண்றோமோ அவ்வளவு தரத்துக்கு மனசு பாதி பொய் தானே பொய்ன்னு நினைக்கிற மனோபலமும் பொய்யே அப்படின்னு ஒரே தூக்கி குண்டு குண்டா போட்டோம் எங்க வரும் அதனால பிரம்ம சத்தியங்கிற தியானத்தை காட்டிலும் ஜெகத் மிச்சா தியானம் தான் ஜாஸ்தி ரொம்ப முடிச்சு அதனால அகம் பிரம்மாஸ்மிங்கிற தியானத்தை காட்டணும் அகம்னா தேகாங்கிற தியானம் தான் அதிகமா பண்ணும் நான் தேகம் இல்லை மனசு கிடையாது நான் புத்தி கிடையாது அதைத்தான் நிறைய பண்ணும் எனக்கு மாத்திரம் இல்லை நான் பாக்கிற எல்லா சரீரமும் பொய் நான் பார்க்கிற எல்லா மனசும் பொய் நான் பாக்கிற அனுபவிக்கிற எல்லாருடைய வார்த்தைகளும் பொய் நீங்க பொய்ன்னு சொல்றோம் அதுக்கு அதுக்கு ஒரு உயிரும் சும்மா பொ சும்மா பொது அந்த பொய்னு சொல்றது ஒரு பொய்ங்கறத பத்தினம் இருக்கேன் அது கிளீனா இருக்க ரொம்ப அழகுதான் அதனால இத்தி தத்துவம் வஸ்து தந்திர பூதவஸ்து விஷய நாம் பிராமணியம் வஸ்துதந்திரம் அதனுடைய இருப்பு சதி பிரம்மானஸ்துதந்திரம் ஏவ பிரம்ம ஜானம் பிரம்மன் இருக்கு அதை பத்தின ஜம் ஏவஸ்து விஷயத்துவா பிரம்மன் இருக்கிறது என்றோ பிரம்மன் இல்லை என்றோ பிரம்மன் விதமாக இருக்கிறதென்றோ நான் சொல்ல முடியாது பிரம்மன் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நான் தெரிந்து கொள்ளுகிறேன் திரும்பவும் பார்ப்போம் ஓம் ஈஷரோ குருராத் மூதவினை வோமவதுவாத்தேயிணா முத்தய நம ஓம் ஷாதிஹரி